الحمد لله الحمد لله والسلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وزب الله ما بعد صدقاء الله تعالى في محكمة تنزيلة عزب الله بن الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ قَتُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَمْتُمْ مُسْلِمُونَ صدق الله مولانا الْعَلِيمِ قال النبينا صلى الله عليه وسلم ما وُلد له ولدٌ فليُفتن اسمه وهدبه فإذا بلغ فليُذوّب فيه فإن بلغ ولم يُذوّب فأصاب اسم منئ اسمه على أبيه باب البيعة أو كما قال لصلاة والسلام والان ايت مولاي بطي بربالك قويه الله سبحانه وتعالى ورونه كولتا والحمد لله அருணை சிணகிதர்களே அல்லாஹகுஸ்மஹானிருக்கின்றன அவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்து இருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தகிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய தென்னும் நல்லுவதை ஞாபகம் பெரியோர்களை சகோதரர்களே உலகத்திலே அண்ணாவுதாலா எங்களுக்கு பலவிதமான அருகொடைகள் அவனுடைய நேமத்துகள் அல்லப்பட்டிருக்கிறது அந்த நேமத்துகளை பற்றி அல்லது நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அருக்கொடைகளை நேமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களினால் மட்டும் முடியாது என்பதாக அல்லாஹ் குரான ஒவ்வொரு நேர்மத்தும் அதற்கு நன்றி செலுத்தப்பட்ட சதீப் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுக்க நன்றி செலுத்தினால் அதை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அதிகப்படுத்துவோம் என்றால் அதிலே அல்லா இன்னும் ஒரு விஷயத்தையும் மறைமுகமாக கூறுகின்றார் உங்களுக்கு நான் தந்திருக்கக்கூடிய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தினால் அந்த நேமத்துகளை நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் நிரந்தரப்படுத்தி அதை நாங்கள் என்பதை தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் எனவே அந்த நேமத்துகளுக்கு நன்றி மறந்தவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லா எச்சரிக்கை செய்திருக்கிறார் அண்ணாவினால் கொடுக்கப்பட்ட அறக்கொளிகள் ஏராளமாக இருக்கிறது அருகோடி சகோதரர்களே அவர்கள் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு கடமைகள் என்ன சிற்றோர் குழந்தையுடன் எவ்வாறு நடந்து கொள்வது அந்த குழந்தைகள் எவ்வாறு நடந்து கொள்வது السماوات தென் இந்த குழந்தை செல்வங்களை பற்றி குழந்தை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் குழந்தை என்பது ஒரு பாக்கியமாக இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்க மாட்டார் கோடி சிலவழித்தாலும் சிலர் குழந்தையை அடைந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் இணைக்குரிய சில செயற்களை செய்தாவது குழந்தை அடைய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் அன்பின் பெரியோர்களே சகோதரர்களே அல்லாவுடைய முடிவில் இருப்பது நடக்கும் அல்லாவுடைய முடிவில் இல்லாதது நடக்கவே நடக்கார் எனவே குழந்தை பாக்கிய மற்றவர்கள் உதவுகளை செய்யலாம் அதுடன் பசரி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் திருமணம் முடித்து பல வருடங்களாகிறது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்பதாக கூறுகின்றார் பொதுவாக குழந்தை பாக்கிய மற்றவர்கள் மிக கவலையுடன் இருப்பார்கள் நாம் சம்பாதி சம்பாதித்து என்ன பலன் ஆனாலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதிகமாக சம்பாதிப்பதை நாம் பார்க்கிறோம் எதற்காக சம்பாதிக்கிறீர்கள் என்றால் என்ன எதற்கென்றே தெரியாது அன்பின் பெரியோர்களே சகோதரர்களே அகனு பக்கரீரை மூலம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார் நான் திருமணம் முடித்தேன் எனக்கு அல்ல குழந்தை எதிர்பார்க்கியத்தை கொடுக்கவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் அன்பின் பெரியோர்களே சகோதரர்களே குழந்தை இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வைத்தால குழந்தையை கொடுக்க மாட்டார் சிலர் நினைக்கலாம் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்குத்தான் குழந்தை என்று முடிவு கிடையாது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் சொத்து செல்வம் எல்லா வசதியும் இருக்கா குழந்தை கிடையாது சிலர் நோயாளியாக இருக்கிறார்கள் வசதிகள் குறைந்தவர்கள் எளியவர்கள் வறியவர்கள் இவர்களுக்கு அல்லா வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இது அல்லாவுடைய பாத்தியமாக இருக்கிறார் கோருகின்றால் நாம் குழந்தைகளை அருப்படையாக கொடுக்கிறோம் எவோ என்று சொன்னால் நாம் அருப்படையாக கொடுக்கிறோம் ஒருவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை வைத்து அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்து நாம் கொடுக்கூறு அல்லா கூறுவாரிலே குறிப்பிடுகின்றார் எனவே அசுள் வசதி மிக கவலை ஒருவர் வந்து திருமணம் முடித்து பல வருஷங்கள் ஆவர்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் ஒரு வீடியோத்தை சொன்னார்கள் நீங்கள் அதிகமாகபார் நீங்கள் அதிகமாக இது போன்ற இசகுபார்கள் இருக்கிறது இதுலா அலிம் அவர்கள் இருக்கிற அல்லாஹுலே தூரத்து நூலே நூஹாலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை கூற வேண்டாம் நூஹி அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கல்லாம் கூப்பத்தவர்களுக்கல்லோ குழந்தை பாக்கியத்தை சொத்து செல்வத்தை குழந்தை பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படி என்றால் குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்ற விடயத்தில் குறை செய்தவர்கள் நன்றி கடன் என்பது எவ்வாறு வளர்க்க வேண்டுமோ அவ்வாறு வளர்க்க வேண்டும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் அல்லா விரும்பக்கூடிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் மக்களுடைய குழந்தைகளாக என் குழந்தை இருக்கக்கூடாது சகோதரர்களே நுகான இஸ்வராமாவோட கூட்டத்தவர்களால் அல்லா நிறைய குழந்தைகளை கொடுத்திருந்தார் அந்த குழந்தைகளுக்குரிய நம்பிக்கடனை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பறிக்க ஆரம்பித்தார் இப்போது நவீனத்திலே வந்து சொன்னார்கள் நவீனத்திலே நுகான இஸ்வராமாவிடத்திலே சொன்னார்கள் எது அல்லா தந்த பாக்கியங்களை அல்லா இப்போது பறிப்பு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொன்ன ஒரே பதில் வைப்பாரா நீங்கள் அல்லா தந்த நேரத்துக்கு சரியாக நன்றி செலுத்தவில்லை அல்லாவுமே தண்டனையாக இருக்கிற நீங்கள் இசகுமா செய்யுங்கள் உங்களிடத்தில் பறிக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லா திருப்பவும் கொடுப்பான் என்று கூறினார்கள் சகோதரர்களே இந்த குரானுடைய வசனத்தை வைத்து மசனு அவ சொன்ன சில நேரத்தில் அல்லா எங்களுக்கு செய்திருக்காமல் இருந்திருக்கலாம் எனவே நீங்கள் அதிகமாக சௌகா செய்து கொள்ளுங்கள் காலத்தை விட்டு விடுங்கள் தரிக்குத்தமானவர்களாக மாறிக்கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அப்போது அல்லா அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்ற கருத்தை எனவே எ அழுகிறார்கள் சொல்ல அடைந்து கொள்ள முடியாது என்றால் குழந்தை அல்லா சொந்த நியமக்காக இருக்கிறது குழந்தை கொடுக்கப்பட்டவர்கள் குழந்தையை வைத்து அல்லாவை மறந்துவிடக்கூடாது குழந்தையை காரணம் காட்டி அல்லாவை மறந்து விடக்கூடாது குழந்தையை பாக்கி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அதிகமாக பள்ளி தொடர்புள்ளவர்களாக சொல்லக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடியவர்களாக சதக்கா தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பாக்கியம் கிடைத்து விட்டது அல்லாவை மறந்து விடுகிறார் அல்ல இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்ற முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் அதிகாரம் தண்ணி பெரியவர்களே சகோதரர்களே வானத்துடைய ஆட்சியும் அல்லாட கைகள் பூமியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அல்லாட கைகள் அந்த ஆட்சியில அல்லாட முடிவில்லாம் எந்த மாற்றத்தை யாருக்கும் ஏற்படுத்த முடியாது சில நேரம் சில வாப்பமாக குழந்தைகளுக்காக இனி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் தொழுகே இல்ல காரணம் என்னடா நாங்க தொழில் செய்யறோம் தொழில் தொழுகைக்கு தடையா இருக்க கூடாது எங்கட குழந்தை தொழிலுக்கு தடையா இவ்வாதத்துக்கு தடையா இருக்க கூடாது பாக்கியம் இல்லாத பள்ளியோட குழந்தை அவரை பார்த்தா அவர் தொழிலோட வாழ்க்கை பெரியவர்களே சகோதரர்களே அதனால தான் சொல்றான் அவங்கள நம்பி அவட குழந்தைய நாங்க படைகள்லா ஞாபகம் செய்யறோம் உங்களை நம்பி நாமவன குழந்தையே படைக்கல சில வாப்பா சின்ன வயசுல மௌத்து ஆனா வாப்பா இருந்து இருந்தா சில நேரத்துல புள்ள நல்லா வந்து மௌத்தா போனா நல்ல புள்ள சும்மா ஆனந்தா சில வாப்பா வெறுப்பையோட விட்டுட்டு போறாங்க வாப்பாவை படைக்கல நம்பிக்கல அவனை சிலர் சொன்னாங்க ஒரு குழந்தை தாயுடைய கற்பளையில் இருக்கிற நேரத்துல நாலு மாசம் கழிக்கிற நேரம் ரூபாய்க்கு நல்லா ஒரு வானுவர் அனுப்புறான் அந்த ரூர கூடிய மாணவர் மூலமாக சில விஷயங்களை முடிவு செய்யணும் முடிவு செய்யப்படும் இன்ஜினியரா அந்த பிள்ளை எந்த நிலைமைக்கு வருவார் இல்ல சொன்னாணங்களா கனியமான பெரியவர்களே சகோதரர்களே யாரையும் நம்பி யாரையும் படைக்கிறது வர்கள் முன்மாதிரியான சில ஆண்கள் சில மக்கள் சில நல்லவர்கள் எல்லாம் சொல்றாங்க அவரோட தொழில் வியாபாரம் அல்ல வீணுக்கு தடை இல்ல இன்னும் கத்திரை உள்ள இருக்கு கராசில பொருளை வச்சு நெடுத்துக் கொண்டு இருப்பாங்க அதனுடைய சத்தம் சத்தவர் வாடிக்கையாளர் கடை ஒழுங்கு அவர் அப்படியே பள்ளிக்கு போவாங்க இதுதான் காபாக்குரியவா சுமாரா நல்லா குழந்தையை அழுறாரு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு இப்ப வாசி டய வாசி வேலை என்ன பிள்ளைக்கு சம்பாதிக்கிறாரா தொழாவ சம்பாதிக்கிறான் கவனையான விஷயம் சில யாவுமா ரமலாளுடைய காலத்துல நோம்பு முடிக்காம தோல்வி வழிய கண்காக்கிற கண்டித்தா காக்கிறீங்க நோம்புறது நோம்பு இல்லை சகோதரர்களே தமிழ் ஆண்டு நோம்பு எப்படி அதான் சூழ்நிலை சொன்னாங்க தமதுல ஒரு சில காரணம் இல்லாம நோம்புக்காரண்டா சில காரணங்கள் நோம்புறதுக்கு அனுமதி உண்டு ஆகமான கடுமையான நோய் நோய் முடலாம் கலா செய்யலாம் சொன்னாங்க அப்படி காரணம் இல்லாம நோய் போட்டவர் ஒரு நோய்புக்கு பதில ஒரு வருஷத்தை அந்த ஒரு நோய்புக்கு இல்ல பாடா இன்னொரு தொழிலுக்காகவே இன்னொரு தொழில் அதுக்காக நோய் போட்டுறார் சிங்க வியாபாரம் செய்கிறாக்கள் கூட புள்ளே காரணம் அதனாலதான் சொன்னார் சுத்தமாக வாக்கி வல்லார் குழந்தை பாக்கியத்தை சொல்றதுக்கு முன்னாலே அல்ல சொல்றான் பூமியுடைய அதிகாரம் ஆட்சி வானத்துடைய ஆட்சி என்ன நடக்க யாரையும் படைக்கல கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே எவ்வளவு பூமியில வானத்துல இருக்கக்கூடிய பொருட்களை படைக்கவனும் அல்ல இப்ப படைக்கிறவனும் அல்ல பின்னால படைக்க போனும் அல்ல வானம் பூமியுடைய படைப்போட அதை படைக்கிற அதிகாரம் அல்லாது மட்டும் தான் கற்படை குழந்தைய தவிக்கிறது தரிக்கும் மருந்து செஞ்சதை தருகாது மருந்து செய்ய கண்ணியமான தரோர்களை சகோதரர்களை முயற்சி செய்யலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அனுமதிக்கப்பட்ட முயற்சியில ஈடுபடலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத முயற்சியில எங்களுக்கு அல்லா ரசூல் எங்களுக்கு ஈடுபடுகிறார் யாருக்கும் இல்ல எந்த ஆட்சியும் யாரைய மாற்றுவதும் நாங்க ஆட்சியை கொடுக்கிறதும் தாங்க சொல்லி போது நல்லா சொல்றாங்க முன்னால பெண் வெள்ள வந்து முக்கிய சொல்ல அவங்கள்ட பொங்கலை பொண்ணு பிறந்திருச்சுன்னு சொன்னா முகமெல்லாம் கருத்து அவங்க அப்படி கோவத்தை அடங்கி கொண்டு சமூகத்துக்கு முன்னால் வராமலோம் குத்தில நாளைக்கு மருமையினால உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் கிடைக்கப்படுவாங்க நீங்க கொலை செய்யப்பட்ட ஜாகீரியா காலம் மதிக்கிறத்துல தரித்தகோ அந்த ஜாதி காலம் இல்லாத காலம் பொறுமதி தெரியாத காலம் இல்லாத காலம் நாலு புள்ள கிடைச்சிருச்சு சரியான முடிச்சா நாலு புள்ள ீங்களை கொலை செஞ்ச வறுமைக்குரிய சகோதரர்களே உங்களோட ரிஸ்க்குள்ள மனைவிட ரிஸ்க்கு வேறு அதனால அல்லா குரான் சொன்னான் அல்லாஹ் குரான் செல்வத்தை தரவேண்டு வாக்களித்தோரே உருவி சென்றேன் அல்ல செல்வத்தையும் வாக்களிக்க வாக்களிக்கிற மட்டும் தான் சொல்ற கல்யாண முடிக்க மாத்திரம் எப்படி தெரியுமா சொல்லல புக்கரா வரிய வராய்கிற கல்யாண முடிக்க வரையா சொல்றான் நாங்க திருமண உறவு மூலம் உங்களுக்கு நாங்க வரக்கத்தை சகோதரர்களே சிலருக்கு கலியான முடிக்கிறதுக்கும் இன்னொரு நியூவிச்சீங்களா அவருக்கு சொல்றார் வைத்தியா சொல்ற ஒரு புள்ள நீயா உங்க தாய் குடியிருக்கு ஆபத்து வரும் தகுதியான ஒரு வைத்திய சொன்னா அதுக்குரிய மசுவா வேறு அமைப்பர் அவர்களே நாங்க சித்தகிட்ட சொல்ல முடியல முறை சொல்ல மாட்டேங்கிறீ சரி சொல்ல ஏற்பாடு ஒரு பிள்ளை பிள்ளைக்கு சரி சரி இப்ப என்ன செய்யறது வச்சு களைக்கணுமா அந்த கிட்டியா காலத்துல உயிருடன் மூலமாக பயங்கரமான காலம் பெண் கொள்ளதுக்கு செலவு சரியான பொய் நினைக்க யாரு இவர்தான் விட்டு கொடுக்க அல்லா சொல்றோம் நாங்க தான் கலக்கிறோம் அவங்க தேவைகளை நாங்கத்தான் ஆனா இஸ்லாம் சொந்த குடும்ப கட்டுப்பாடு குழந்தைகளை எப்படி குழந்தைகளை கட்டுப்படுத்து முறை சரியாக சொல்லப்பட்ட முறை அதை படிச்சு அதன் செயல்பட்ட கிடையாது அன்பு பெரியவர்களே சகோதரர்களே இல்லை அல்லா சொன்னா நாங்க சிலருக்கு பொங்கலை பொண்ணை மட்டும் கொடுப்போம் தூங்குற எழுப்புங்கறது தூங்க இடமே சும்மாக்கு வாரத நேரத்தோட உங்களே புடிச்சு தூங்கு இங்க வந்த சும்மா தூங்குறாங்க பெரியவர்களே சகோதரர்களே எதைக்கிறதே சின்ன ஒரு சந்தர்ப்பம் அல்லா தந்த ஆய்வு நியமத்தை ஜும்மாக்கு எல்லாம் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லா தந்தா யாரும் ஜும்மாக்கு வராம இருக்க மாட்டா கம்புரியா ஜும்மாலே நாங்க படிக்கணும் வாழ்க்கையில மாத்தணும் சும்மா வச்சீங்க தூங்குறதுக்கு நேரமில்லை அன்னி பெரியவர்களே ககோதரர்களே அல்ல சொல்ற செலவுக்கு நாங்க நன்கொடையா பெண் குழந்தை மட்டும் பெண் குழந்தை கிடைக்க யோசிக்காதீங்க ஆம்பளை ஒரு யோசனை சொத்த பாதுகாக்கிறதுக்கு ஆம்பளை வேணும் பொங்கலை ஒன்று ரெண்டு மூணு இவரையும் முயற்சி கிடைக்கல பொம்பளை பொம்பளை பொம்பளை எல்லாமே பொம்பளை சொல்ல சொன்னாங்க ரெண்டு பொம்புல புள்ளைங்க மாச பட்டோட வளர்த்தி முறைய கல்யாணம் முடிச்சுட்டா என்னுடைய சகோதரிகளா இருந்தாலும் சரி சகோதரிகளா இருந்தாலும் சரி அதனால பெண் குழந்தைகள் நாங்கத்தான் நினைக்கணும் சரி பொங்கலுக்குள்ள கிடைச்சிருக்கு யாரும் ஒரு ஆம்புல பிள்ளையே அதனால ஆம்பளை வளர்க்கறோம் இன்னைக்கு ஆக பயங்கரமான சமூகத்துல குழந்தைகளை எடுத்து வளர்க்கறேன் சொல்லக்கூடிய கிதாபுல அந்த கிதாபுடைய ஆசிரியர் உதோகம் வியாபாரம் குரான் நிலக்கம் எழுதுறாங்க தபி அறம் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கிறதே ஆறாம் நல்லா பாதுகாப்பை தத்தெடுத்து வளர்க்கிறா சிக்க வேண்டும் முறையா செல்ல மூடி மறை கேடா உங்களை மட்டும் எடுத்து வளர்க்கிறார் அந்த புள்ளையை மகரமாக்கி கொள்ளணும் மகரமாக்குறா சரீரத்தில் மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறையில மகரமாக்கணும் எப்படி மகனமாக்கணும் மகோதர சகோதரிகள் மூலமாக பால் குடிக்கணும் பத்து கடவை குடிக்கணும் அல்ல அது உமத்துக்கு கஷ்டம் அல்ல லேசாக்கி அஞ்சாக்கடி அது மகரம் ஆயிடும் தாய்க்கு பார்க்கலாம் பிரச்சனையே கிடையாது அந்த தாயார் அந்த பிள்ளைய தண்ணி இருக்கலாம் அந்த தாயார பிரயாணம் செய்யலாம் ஆனா பால் ஊட்ட இல்ல அந்த அடைஞ்சிருச்சு வளர்த்த தாக்கு அந்த அதினமித்தான் சரியக்கூடிய பார்வையில கருதப்படும் பெரியவர்களே சகோதரர்களே இன்னைக்கு வேலையை செய்யறது யார் இந்த வேலையை செய்யறது மாறமாவே சரிய சொல்ல முறைய செஞ்சாலும் சகோதரர்களே பயங்கரமான பாவம் அத சொல்ல பாவம் காலத்துல திருமணம் பெண்மணி சொ முடிச்சு நீங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பால் குடிச்சீங்களே அப்படின்னா நீங்க கல்யாணம் முடிக்க அன்பு நபி செல்லலா அவளுக்கு சொல்ற நாங்க ரெண்டு பேரும் பால் குடிக்க சொல்றா நீங்க தீங்கிக்கல ரெண்டு வயசு நடக்கணும் அஞ்சு தடவை பால் கொடுக்கணும் நீங்களே அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா வளர்த்த வாப்பாங்க அவரு வாப்பா இல்ல இவர் ஒரு ஆம்பளை பிள்ளைண்டா அவளை மனைவிட சகோதரி மூலமாக பாலூட்டப்பட்ட அந்த சகோதரிடைய கணவன் தான் அந்த குழந்தைக்கும் வாப்பாட்டியாப்பாவும் பொய்ய சொல்றேன் தெரியுமா அவருக்கு யாரு புள்ளு இது பாதுகாப்பு நகரத்துல கூடிய ஓட சொல்றான் மூணு தடவை சொல்றான் சாபாக்கேட்டாங்க அரசுங்களா அரசு யாருக்கு சொல்றீங்க மக்களை சிரிப்பு ஜோக்கர் பள்ளிவாசல் கூட்டம் அவர் சிரிப்பு காட்டுறதுக்கு அவளுக்கு இவருக்குள்ள சொல்லுமா சாரி பால் குடி மூலம் கூட பிள்ளைங்க சகோதரர்களே அவங்கள அன்புநி வளர்த்த புள்ள இல்ல அது காலத்தில் கபிகா நாயக பொறுப்பு நபியை கதையால் முடிக்க சொல்ல மாட்டாங்க பாதுகா அப்துல்லா அப்துல்ல மகன் சொல்றாஸ் என்ன சொன்னாங்க எந்தகோதரே வளர்த்தவுங்க வளர்க்காமப்பாத்தை பராமரிக்கிறோம் நானும் நாங்க சமீபம் அனாத குழந்தையை பராமரிக்கிறவர் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறவர் அவரை மகரமாக்கி கொள்ற முறையில மகரமாக்கி கொள்ளணும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வாப்பா இல்லாதான் அந்த புள்ள போய் ரகசியத்தை மறைக்கிறது யாரு தெரியுமா மரத்தை வாப்பா மறைக்கிறார் என்ன செய்யிருச்சு நினைக்காது அனாத புலத்தை எடுத்து பிரச்சனையே கிடையாது ஒரு வயசு வர நேரம் சொல்ல வாப்பா அனாத புள்ள உங்களோட வாப்ப சின்னத்துல மௌசா போயிட்டாரு நான் உங்களை எடுத்து சொல்லுங்க பிரச்சனையே கிடையாது அந்த புள்ளோஷப்படும் சகோதரர்களே அடுத்த விஷயம் என்ன தெரியுமா எடுத்து வளர்க்கிறாரு சட்டம் அந்த பிள்ளைக்கு சொத்து எழுதிதான் இவர் வளர்க்கணும் அது காமன் சுடியும் சரியத்துடைய சட்டவருகி இவர் குழந்தைய சொத்துக்களை எளிதில்லை வளர்த்தார் குழந்தையே இல்லாதே இல்லாத பார்க்க இல்லையா எடுத்து வளர்க்கிறார் என்ன சொல்லுவது தெரியுமா இந்த வளர்த்த முன்னி சொத்துல அந்த சொத்துக்கு யாருக்கு போகும் தெரியுமா அவரது மனைவி உயிருடன் இருந்தா அந்த மனைவிக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில் போகலாம் சகோதரிகள் சகோதரிகளை இது கதைய சுடிய முடியும் பயங்கரமான விஷயம் அல்லா தந்த பாசியா இருங்க அல்ல போது அதிகமா அடுத்தது பொன்பட பிள்ளைய வளர்க்கிறோம் வளர்த்த பிள்ளைய முடிக்க வாங்க சரியில்ல சொல்லப்படுங்க வளர்த்த பிள்ளை சொல்லாத ஏன் வைக்கப்படுறீங்க வளர்ந்த பிள்ளைட வீதி இல்ல வளர்த்த பிள்ளைய வீதி இல்லை மார்க்கமே இல்ல இவர் வளர்த்த பிள்ளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையா இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா அவங்க நல்ல அகலாஸ் இருக்கணும் அது செட்ட புள்ள வளர்த்த பிள்ளைக்கு வந்த பிள்ளை அப்படியே சொல்றீங்க சொல்லுங்க பள்ளியே இல்லாதீங்க பள்ளி இல்ல மறுபடியும் அதிகாரம் உங்களோட புள்ள ஆம்பளை இருக்கலாம் இருக்கலாம் பெற்றோருடைய மார்க்கம் தீண்டிருக்கிறான் சிகரெட் குடிக்கிறவனுக்கு பத்துவா என்ன தெரியுமா அவன் மௌட்டா போலாம் பள்ளியோட அஞ்சு நேரம் சொல்லுறவர்களாக மட்டும் தலைக்காக்க மட்டும் இல்ல அன்புடன் சொன்னாங்க யார் பள்ளியோட தொடர்புள்ளவர இருக்கிறாரோ அவர் மூலி என்று நீங்க சொல்லுங்க ஏன் பண்ணிக்கு போறதுக்கு ரெண்டு மார்க்கம் அடுத்தது நல்ல குணம் இவ்வளவு தகவல முடிச்சு கொடுங்க சரி உங்களை பிள்ளைய வளர்க்குறவங்க பாக்குறீங்கன்னா இந்த ராகியத்தை மூடி மறைக்க யாருக்கும் தெரியாமல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் தெரியலே சகோதரர்களை மாற்றம் வளர்ந்த குடும்பம் நல்ல குடும்பமா இப்ப சில வாபம் என்ன செய்யறது தெரியுமா இந்த ரகசியத்தை மூடி மறைக்க வெளிப்படுத்தா வளர்த்த விஷயம் என்ன செய்யற தெரியும் ஊருக்கு சொல்லி கொடுத்துடுவாங்களே அதனால வேறொரு ஊருக்கு போயிட்டாரு கல்யாணம் நடக்குது அவங்க பிள்ளை இவர்தானே வழியா நிக்கணும் இவன் வரத்த இவன் வலியவாறு சதையில சொல்றான் இந்த ஆளுக்கு கல்யாணம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா ரகசியத்தை முடிச்சு கொடுத்தாச்சு நிறையத்துடைய பார்வை எல்லாம் பாதுகாக்கணும் இந்த முழு பார்வையில இந்த இப்ப யாரும் வரவழைக்கப்படுவார் அல்லது மனிதராக இருந்தால் அந்த இடத்துல யாரு வழியா வருவா தெரியுமா யாருக்கு வழியிலோ கல்யாணம் முடித்து கொடுக்கக்கூடிய அதிகாரிகளையோ அவருக்குள்ள வழிகாரம் யார் தெரியுமா சுல்தான் அப்படிங்கி மதிவார் காலியுடைய கோமிக்கனோட கல்யாணம் செய்யலாம் அவருடைய அனுமதியோட செய்யலாம் ஆனா இங்க இந்த நேரத்துல வாசல் காலி யாருக்கு பதிலாக வக்கீலாக இருந்து நான் இந்த திருமணத்தை முடித்து வைக்கிறேன் பயங்கரமான விஷயம் மறந்துட கூட நம்பிக்கல் செய்ய வேண்டியம் அவன் சொன்ன நல்லா பேரை நீங்க பேருக்கு மாதிரி புள்ள வரும் நல்லா பேரு தான் இருக்கு விருப்தப்துமான் ஜ அப்துல்ல பெரிய கூட்டவே இருந்தான் அன்புடைய சொல்றாங்க அல்லாக்கு விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் சாப்பாடு ஒரு மனிதர் பாருங்க பாபு அவரை பேர மாகத்துல சிரிப்பே வராது மாட்டாங்க நபித்தலை அவர் சரியில்லை பேரமா உரிமையானவர் கட்டல எல்லாம் சுபோ சௌதரி பாக்குறாங்க ரகசியமா இஸ்லாத்து காலம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு நான் களிமா சொல்ல யாருக்கும் தெரியமா ரகசியமா வந்தீங்க யார சொல்ல முதலாவது அனுபவம் கேட்டாங்க ரெண்டு பேர் அப்துல் அப்சா ஒரு சிலையா சொல்றாங்க சரி இல்ல அப்துல் அனுமான் அப்துல் அனுமதி அன்பு பெரியவர்களை சகோதரர்களே நம்பி சொன்னாங்க ஒருத்தருக்கு நல்ல பெயரை ஒழுக்கமா அந்த பெரிய கடவுள் என்னன்னா ஒழுக்கமா வளர்க்கணும் அது உமாவாழப்பு அதற்கு முறை ஆட்சி காலத்துல மகளை பத்தி முரண்பாடு செஞ்சாங்க நான் கொஞ்சம் பாப்பாவது பாப்பாங்க உங்க ரொம்ப மறக்கப்பட்டுள்ள பின்னாய்க்கணும் அமீதி மோமினி அவர்கள என்ன தெரியுமோ கடிவறையில சுத்தர வண்டி தான் சொல்றேன் அடுத்தம் கட்டது அருத்தம் இல்லாததுல முயற்சி மக்கள் அடிப்படையில் குரான் மதரசா நடத்துறாங்க சுமார் அல்ல ஒரு காலம் இல்லாத ஒரு வெளிச்சம் இந்த பூமியில அல்ல வருங்க வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு மக்தில செய்வது அது நிர்வாகத்துடைய பொருள் மக்களுக்கு ரெண்டு கண்காணிக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானம் குழந்தைகளுக்கு போக வேண்டிய இரும்பு பார்த்து நிர்வாகம் அல்லது பெரியவர்களே சகோதரர்களை அப்படி ஒரு சிந்தனையை வச்சு எங்க குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு எங்க குழந்தைகளை நாங்க மக்கள் கட்டாயமா சேர்க்கணும் அந்த வயதிலைக்குட்பட்ட குழந்தைகள் யாரும் வராமல் இருக்க கூடாது அகஸ்ட்டு அந்த புள்ள உனக்கு கண்யா செஞ்சு முன்பி நீங்க வாழ்க்கையே சொல்லணும் நல்லா பாதுகாக்கணும் சொன்னாங்க ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு நல்ல பெயர் அடுத்த சொன்ன ஒழுக்கமா வளருங்க குழந்த திருமண பருவத்தை அடங்கிட்ட மார்க நீங்க தடைய பாவம் செஞ்சா அந்த பாவத்தை எக்ஸோராக இருக்கக்கூடிய நீங்க தான் சுமக்கட கருத்தை அதற்கு சூழ்நிலை எனவே அன்பு தெரியவர்களே சகோதரர்களே குழந்தைகள் அல்லா தந்த பாத்தியும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் அந்த பாத்தியத்தை நாங்க பாத்தியாவே இருக்க குழந்த பாக்காத்துக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பார்க்க அவங்க வந்து எங்களுக்கு ஒரு புள்ளையாங்க விஷயம் செய்யுமா குழந்தை பாக்க உள்ள குடும்பத்துல யாருக்கும் சரி அல்ல பாக்க கொடுக்காட்டி அவங்களோட புள்ளைய குறைஞ்சி போராட்டி அவங்க ஒரு பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க நாளைக்குள்ளோதரிகளும் அவங்க குழந்தைகளை பாதிகளாக மாறும் அம்பித் சகோதரர்களே அல்ல தந்த பாக்கிய பாக்கியம் இல்லாதவங்க கவலைப்படுறாங்க குழந்தைகளை சத்தெடுத்து உலக பார்க்கிறாங்க குடும்பத்தில் உள்ள நாங்க சிந்திக்கிறோம் அவங்களுக்கு நாங்க ஒதுக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு எங்களுக்கு முறையாக நன்றிகளுக்கு அல்லா வழங்கக்கூடிய நல்லவர்களாக மாறுவதற்கு நம் அனைவருக்கும் தொகை யாரா சுற்றுகளை மன்னிப்பாயாக கலப்புத்தவர்களை மறைத்தள்ளுவாயாக உள்ளங்களை உண்டுபடுத்துவாயாக உலகப் பொருத்தமாக வாழ்வதற்கு தொகிக்கை